الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد يقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَنَا مِن دُونِ رَطِينٍ فِي الْحَرْبِ وَلَا طَائِرِي يَنْتُو بِجَنَاحِهِ إِلَّا إِلَى مَن أَرْسَلَكُمْ لَا فَرَرْتَنَا فِي الْكِتَابِ مِنْ شَيْءٍ سَوْمًا إِلَى رَبِّهِ يُخْشَرُونَ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الله <تكثل>. الله الله الله هؤلاء اركبوها صالحا صالحا كما قال صلى صلى عليه وسلم الله سبحانه وتعالى النبي محمد அவர்கள் மீதும் வாங்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதம் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாது வீட்டில் கூடியிருக்கும் அல்லாது நல்லதியார்களே அதனால் இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாவுக்கு பலகத்தான எவைகளை நமது வாழ்க்கையில் அடைந்து நடக்குமாறு ஏறிருக்கிறானோ அப்படியான அவ்வாவுடைய கட்டளை மகிழ்ச்சி ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ பராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அவ்வாவுடைய கடைகளை பராம்களை அம்மா வைக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தற்போவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தற்போவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் அல்லாவது நல்லே மொஹம்மல்லா அழகிய செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அறிமுகம் படுத்துகின்ற ஒரு வசனம்தான் உங்களை நாம் பிராக அனுப்பியிருக்கிறோம் ஆடமீன் என்றால் யார் யார் உள்ளடங்குவார்கள் அல்லாஹை தவிர ஏனைய அனைத்தும் ஆலமோன். என்ற வார்த்தைக்கு அடங்கும் அந்த அமைப்பில் கனிமணவர்களே முகமது அலிசல்லாம் அவர்களுடைய பழ பாசம் அவர்களுடைய கனிவு அவர்களுடைய மிருகத்தன்மை அவர்களுடைய கருணை எல்லா படைப்பினங்களோடும் சம்பந்தப்படுகிறது நான் பேச இருக்கின்ற தலைப்பை முதலில் ஞாபகப்படுத்திக் கொண்டால் இதே உற்சாகம் கொள்கையுடைய கலால் வரைக்கும் தொடரும் என்பதற்காக சொல்லிக்கொள்கிறேன் கண்ணியமானவர்கள் அன்றாட வாழ்வில் நாம் சம்பந்தப்படுகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அமைப்பிலே தொடர்பு மிருக உரிமைகள் உரிமைகள் பறவைகளுடைய உரிமைகள் பூச்சிக் குழுக்களுடைய உரிமைகள் எல்லா விடயங்களையும் நான் காட்டுவேன் அவசியம் இஸ்னியல் கேளுங்கள் என்றால் என்ன போனை கிண்டிக்கொண்டும் சாப்பாட்டை நோண்டிக்கொண்டும் ஏதோ சாப்பிட்டுக் கொண்டும் கேட்கலாம் தெரியுமா கவனம் செலுத்தாமல் இஸ்திமா சொத்துபாத்துபாக்களை மாற்றம் வராது இஸ்திமா பண்ணினால் மாற்றம் வரும் பிறகு பிறகின் பகசியம் தேசப்படுகின்றபடி எங்களை ஏன் பேருந்துவர்களுக்கு தேவையான விடயங்களை அப்லோட் பண்ணுவோம் நமக்கு தேவையான விடயங்களை டவுன்லோட் பண்ணுவோம் எனவே நாம் கேட்கின்ற பயான்களை இது அவருக்கு இது இவருக்கு இது இவருக்கு நல்ல அடி இது இவருக்கு நல்ல புத்திக்கப்பட்டிருக்கும் என்று கேட்காமல் இதில் எனக்குடிப்பில் இருக்கிறது என்று ஒவ்வொரு பயானையும் கேட்டால் ஒரு பயன்போதும் நாம் வழியுள்ளவாக மாறுவதை எனவே டவுன்லோட் பண்ணுவோம் ஆலமீன் என்றால் யார் அல்லாவை தவிர அனைத்தும் ஆழம் நபியவர்களுடைய கருணை நபியவர்களுடைய உரிமை தேடும் தன்மை எந்தளவு என்றால் மெம்பரை பார்த்தார் அனுமதி சேர்த்தார் யாரும் அவங்களுக்கு நான் ஒரு மின்பரை செய்து அனுமதி தாருங்கள் வசதியுள்ள பெண்மணி அவருக்கு லீபனு செய்கின்ற கோலே அனுமதிக்கிறார் அனுமதி கொடுத்தார்கள் புதிய மின்பர் வருகிறது புதிய மின்பரிலே நதியவர்கள் சொல்லம் வாரை சொ செய்வதற்கு நின்றுபா ஆரம்பிக்கின்ற பொழுது போன்ற ஒரு ஓசை கேட்கிறது ஏதாவது குழந்தை அணுகிறதா என்று பார்த்தால் குழந்தை இல்லை ஏற்கனவே அதுவரைக்கும் நின்று சொத்துபா செய்த ஈச்சம் குச்சி ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அது அணுகிறது இறங்கிச் சென்றார்கள் ார்கள் அந்த ஈட்டி அருகையை குறைத்தது சொன்னார்கள் இதையும் புதிய நின்பரோடு அட்டாச் பண்ணுங்கள் ஈட்டம் புத்தியுடைய உரிமையிலும் நம்பியர்கள் பேருதல் என்ன முக்கியமான ஒரு சிறுவருக்கும் தேவையான விஷயங்களை எல்லோரும் அமரும்படி நான் பணிவாக வேண்டி கே ஆரம்பிக்கிறேன் மனித உரிமையை பேசுகிறதோ சம உரிமை கொடுத்திருக்கிறது மனித அல்லாத இனங்களுக்கும் ஆரம்பத்தில் நான் ஓவிய ஆயல் சூரத்து நான் ஆமுடி ஆயல் என்றால் என்ன ஆடு மாடு ஒட்டகையின் பொதுப் புயல் பொதுப் புயல் சொல்கிறனால் சூறாவடிய பேர் தலைப்பை குறைந்தால் இருக்கும் நாம் எப்படி ஒரு உங்கத்தோ நாம் எப்படி ஒரு சமூகமோ ஏறைய அனைத்து இனங்களும் ஒரு சமூகம் என்பதை நல்லா தெளிவுபடுத்துகிறான் எல்லா தாக்காவும் எல்லா மிருகங்களும் எல்லா ஊர்வரையும் எல்லா மிக கந்துக்களும் எல்லா உயிர் கடலில் இருக்கலாம் தரையில் இருக்கலாம் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் அரும் வாழ்த்தி வருகின்ற பொழுது பர்றக்கும் பகரக்கும் இத்தேர்ந்தவண்ணன் நலப்பரப்பு கடன் பரப்பு ஆனால் அரும் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கின்ற நதிகள் ஆறுகள் குளங்கள் கடல்கள் எல்லாமே உள்ளடங்கும் அரும் அருந்தால் கடலில் இருக்கின்றும் இந்த ஆயத்திற்குள் வரும் பூமியிலே உலகத்திலே இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் ஆகாயத்தில் பறக்கின்ற எல்லா பறவைகளும் சிட்டு குருவியாக இருக்கிறார் கழுவாக இருக்கலாம் எல்லாமே வலாசாயிரம் எந்த எப்படியாக சொல்கிறான் இரண்டு இலக்கைகளால் பறக்கின்ற எந்த பறவையாக இருந்தாலும் அன்சாகும் உங்களை போன்ற ஒரு சமுதாயம் எனவே சமுதாயம் நமக்கு மாத்திரம் அல்ல அவைகளும் சமூகம் அவைகளும் சமுதாயம் அவைகளும் ஒரு இனம் கிதாபின் எதையும் நாங்கள் விடவில்லை எல்லாவற்றையும் இருக்கிறோம் ஆயத்தை தற்பு விரிவாக விளக்கப்படுத்துகிறேன் துணையரமைச்சருடன் எல்லோருமே சேர்க்கப்படுவார்கள் எல்லாரும் விரும்புவார்கள் என்று நான் முன்வைக்கிறேன் உங்களிடம் இருந்து பணிவாங்கப்படும் அதை கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களிடமிருந்து நிச்சயம் அல்லா உரிமைகளை பெற்றுக் கொடுப்பான் எந்த அளவு தெரியுமா மனிதன் மனிதனுக்கு இன்று அநியாயத்தை பற்றி சொல்ல வந்தார் உதாரணம் காட்டுகிறார்கள் உலகத்தில் கொம்பில்லாத ஆற்றிற்கின் கொத்திய அல்லது குத்திய பொங்குள்ள ஆற்றிடம் இருந்து கொம்பில்லாத ஆட்டிற்கு கொம்பை கொடுத்து அல்லா குற்ற வைப்பார் எனக்கு கொங்கு இருக்கிறது எனக்கு பவர் இருக்கிறது எனக்கு அங்கப்படம் இருக்கிறது கொங்குகளும் இதற்குள் அடங்கும் தலைக்கணம் அடங்கும் நான் செய்தால் யாரும் என்னை தட்டி கேட்க முடியாது நான் தான் தட்டி கேட்பவன் அந்த கொங்கும் சித்தி மாணவி என்றார்கள் குழந்தைகளால் பார்த்து விரங்க முடியுமான கொங்கும் அடங்கும் அடங்கும் இங்கு ஊரில் எண்ணெய் விட்டால் ஆள் இல்லை என்ற தடக்கணம் எந்த விதமான கொங்கு இருந்தாலும் அந்த கொங்கை மக்கள் அல்லாத அடங்குவான் இதுதான் இதை ஆடுறது மிருக உரிமைத்தின் உரிமை எழுதினாலும் உரிமையை பெற்றுக் கொடுப்பா மனிதர்களை விடுவானா விட மாட்டான் மிருகத்தை எப்படி அணுகுகிறது குரானில் ஆக தெரிய சூழா எது சூழத்தில் கப்பர் மாடு சூரா எப்படிப்பட்ட முஸ்லிமான சூரா கடைசி ஆமண்ட ஆய்வு எந்த வீட்டில் ஓதப்படுமோ எந்த இடத்தில் ஓதப்படுமோ அந்த இடத்திற்கு மூன்று தினங்களுடைய ஆயத்திக்கலின் லீடல் குரானுடைய ஆயம் திக்கல் குரானுடைய ஆயத்திக்கலின் தலைமை ஆயுஷ் டங்கிய சூரா சூரவு சூர பேர் அரிசல்ல குருசி அல்ல சூறாவுடைய பெயர் மாடு எனவே மாட்டை அதுதான் மதித்திருக்கிறார் வணங்குவதற்காக மதிக்கவில்லை ஒரு உயிர் ஜீவராத் என்றால் படித்திருக்கிறார் மதிக்கின்ற பாடிகள் போய் வணங்க முடியாது ஆறு சூறாக்களுடைய பெயர் மிருகங்களுடைய பறவைகளுடைய பிராணிகளுடைய பெயர் மாடு மாடுந்த ஆடு யார வருகிறது மிருகர்கள் பறவைகள் ான் அதனுடைய பின்னணி மிருகம் நாயை பல இடங்களை சொல்கிறான் அறிவு கொடுக்கப்பட்ட அறிவை துர்பிரயோகம் செய்த இவர் ஒரு நாய் இன்னொரு நாயின் சொல்கிறான் வெள்ளிக்கிழமை சூரத்தின் காவிலே சூரத்தின் காசிலும் ஒரு நாய் வருகிறது அஸ்லாபின் கொள்கைட்டம் எதிராக போராடியவர்கள் அல்லாவை பிற்பிருந்தவர்கள் அல்லாவை பண்ணி ஒவ்வொருடைய கால் அடிக்கம் சென்று பேசித்திருந்தவர்கள் அவர்கள் குகைக்குள்ள பொழுது அவரிடருடைய நாய் எப்படி திருக்கிறோம் அவரிடருடைய நாய் அவர்களுடைய புகை வாசலில் முன்னங்கால்களை மடித்து நிமிட்டி பின்னங்காலில் அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாயையும் சேர்த்ததான் சொல்கிறார் எனவே நாய் அசத்தமானது நாய் பட்டால் அவருடைய இடம் பட்டால் ஏழு தடவை கழக வேண்டும் ஒரு தடவை மண்ணிக்கொள்ள வேண்டும் அசுத்தம் என்பதால் அனுகாயம் செய்ய முடியாது கல்லாது விளையாட்டுக்கள் பார்க்க முடியாது அந்த நாயை கொத்தையோடு போட முடியாது அசுத்தம் என்பதால் அந்த நாய் சித்தரவதை செய்ய முடியாது இதன் நாய் இதனுடைய ஒரு நிகழ்வு பின்னால் மறக்கலாம் என்பதனால் இப்பொழுது சொல்லிக் நாயை கொண்டும் ஒருவருக்கு வருகம் போகலாம் சமூகம் எப்படி நாயை ஒதுக்கமோ அதை இவ்வளவு பணியிலே ஒதுக்கி வைத்த ஒரு நாயை விளைச்சவிட நான் பாதிக்கின்ற விட்டு சம்பாதிக்கின்ற அது செய்கின்ற ஒரு விபச்சாரம் ஆன என்று வந்திருக்கிறது பெண்ணெண்டு வந்திருக்கிறது எதோ நிகழ்வு விபச்சார நிகழ்வு வேண்டுமோ அந்த மண்ணை திண்டுகொண்டிருக்கிறது தாகத்தால் கிணற்கில் தண்ணீர் குடிக்க முடியாது ஏன் அதம் மண்ணை திண்டுகிறது நாய் போன்று சமூகம் இறங்கிய ஒரு பாதி கிளட்டி அதை சூவை கிளட்டி அப்படி என்றில் இறங்கினார் பணிதன்கிறார் அவர் மனிதர் இறங்கினார் தண்ணீரை அள்ளினார் நாயுடைய வாயில் ஓற்றினார் அல்லா அவருக்கு இந்த செயலை ஏற்றுக்கொண்டு நன்றி கடன் புரிந்து அவரை மன்னின் சுவர்க்கவாதி ஆக்கினார் நான் சம்பந்த நேர்மாற்றமான பிரி பூனை பூனையை இந்த பாமாவை நானே இல்லாம நீங்கள் சவாப் செய்வீர்களே வரும் அது வாகனத்தின் மூலமாக இருந்தாலும் ஏறும் உங்கள் நீங்கள் சேர்க்கின்ற எடுத்துக்கெல்லாம் சூழல் வரும் கூடி உங்களை வருகின்ற அப்படிப்பட்ட செல்லம் பிராணி தந்தை என்று பிரபலியமான பேரத்திரை பெறுகின்ற மறை அளவுக்கு முன்னூத்தி எழுபத்தி நான்கு மெமரி கார்டுகள் பாடமாக்கியவர்கள் என்னுடைய மெமரியில் போர்டி டூ இல்ல அன்லிமிடெட் மெமரி நம்முடைய அங்கு மதிரி எல்லாமே செயலியர் காட்டுக்கெல்லாம் நிறைந்து போயிருக்கிறது புராண மதை காலம் பயானாடும் ஒரு சூறாவும் ஆடமில்லை கவலைப்பட வேண்டும் அப்போதான் வங்கி பூனை அன்பு கூளைக்கு தீங்கோடு கூண்டில் கவனித்து பூனையோடு விளையாடுவதை பார்த்து அபோதை பெருமிதமாக தெரியுமா மற்றவர்களுக்கு தெரியுமா பூனையோடு செல்லமாக விளையாடி அபோ இரண்டு பேர் எடுத்தார்கள் அதுதான் இந்த பூனையை அந்த நடனம் போகப்பட்டார் அல்லாவுடைய இலை தியானத்திலே வாழ்ந்தவள் ஒரு பூனையின் காரணமாக அவரை தரகத்தில் கண்டு என்ன காரணம் பூனையை கட்டி போட்டார் கொடுக்கவில்லை ால் இளவுலம் செய்தாமல் இவளவு காலம் செய்தல் இவ்வளவு காலம் செய்த தியானம் முடிவென்று செய்வா நரகத்தின் கண்டிவன் கொண்டு என்னுடைய தலைப்பு பொறுப்பான் உதமியா அல்ல மிருக உரிமைகள் அதுக்கு காலந்திர கடை நான் இருக்க முன்னால் நம்மை தயாரிக்க வேண்டும் எப்படிப்பட்ட இனம் எப்படிப்பட்ட இனம் ஒரு நம்முடைய முந்தைய காலத்தில் நபி சொன்னது நமது ஓய்வடுத்திக் கொண்டிருக்கிறது எறும்பு தீண்டி சூக்கம் டிஸ்டர்பாகி எழும்பினார் கோபப்பட்டார் சொன்னார் எு எங்கிருந்து வருல் எரித்து விட்டார்கள் எச்சரிக்கை விழா தொடுத்தான் உண்மை தந்தினர் குணம் உங்களை ஓரே ஒரு எறும்பு உங்களை சீண்டியதால் ஒரு இனத்திடம் நெருப்பால் எரித்து வேண்டியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இதே கோதிகளும் சகாபி ஒருவருக்கு நபிக்கு முன்னர் சொல்லலாம் சொல்ல ஒரு சகாபி கல்யாணத்தில் ஒரு எறும்பு கோட்டை எரித்தார் எறும்பு கோடு பத்தி கொண்டே நபியர்கள் வந்தார்கள் யார் இந்த எறும்பு கோட்டை நெருப்பால் எரித்தது இவர்தான் நான் தான் சொன்ன எ அந்த நபிக்கு அல்லா கேட்டானோ இங்க தலை நபியர்கள் கேட்டார்கள் செல்லாவை அல்லாவை சர்ச்சை செய்கின்ற ஓர் எறத்தை நீ எப்படி என்றே சேர்ந்ததால் எதிர்க்க முடியும் எதிர்பார வேதனை செய்வதற்கு உரிமை அல்லா மாத்திரம் என்றார்கள் அல்லா மாத்திரம் சொந்த பிள்ளைக்கே கரண்டியை காட்சி சூடு போடுகின்ற சொந்த பிள்ளைக்கே அடுப்பங்கரையிலே கத்தியை நெருக்கில் வைத்து சூடு போடுகின்றால் வெட்டி அடையாளம் வைக்கின்ற காலம் சொந்த பக்கங்களுக்கு சுடுதன் யோசி காயப்படுத்துகின்ற காலம் மனித ரூபத்தில் மன்னிக்க வேண்டும் மிருகத்துடன் சோடு சிறுவார்கின்ற காலம் எை பற்றியதா இல்லை எறும்பும் பேசிய சில வந்தனங்கள் சுருக்கமாக உடைய கலைப்பை பேசுகிறேன் குரான் ஏனைய கொலைப்பிடங்களை மதித்து நிற்கிறது வேறு எதலும் பறவைகளுடைய உரிமைகளையோ மிருகங்களுடைய உரிமைகளையோ அதனும் எறும்புடைய உரிமைகளையோ வேறு எவனும் நமக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையும் இமான்களுடைய வழிகாட்டலும் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது குதிரைப்படை எறும்பினங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன எறும்பு கண்டது இது தற்காலத்துக்கு பொருந்தும் பிரச்சனை வருகிறது என்னுடைய கடை என்னுடைய கம்பெனி என்னுடைய சீட் என்னுடைய பதவி என்னுடைய பட்டம் என்னுடைய மதிப்பு இதை தற்காத்துக்கொண்டான் போதும் என்னுடைய இனத்தை பணிக்கராவாக்கியாவது என்னுடைய உடையங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கீழவாதிகள் கலைபிரிச்சாடுகின்ற இனத்தை வெம் அடைந்தாலும் என்றும் சிறந்த ஒரு பாடம் எருங்கை விட தேவலமானவர்கள் தான் சுயநலவாதிகள் இந்த எருந்தை விட ஓரரும்பு கண்டது ஓடி போய் ஒழியலாம் ஓடி போய் ஒழியலாம் நான் தப்பின போதும் நாம் தற்போதும் கனடாவுக்கும் பிரான்சிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்து விடுவேன் நாட்டில் என்று போகலாம் சொல்ல வேண்டிய விட நாகரிகமாக சொல்கின்ற அந்த எறும்புக்கு முடிவு அந்த எறும்பு குரல் குறைந்தது அந்த எறும்பு இனத்துக்காக பேசியது அனௌன்ஸ் பண்ணியது உடைய சொந்த தங்கமிடங்களுக்கு யாயத்தி மண்ணுக்கும் சுறைமானோஜன் உதவும் சுனைமானம் பட்டாரமும் வருகிறார்கள் படைகளும் உங்களை யாயத்தி மண்ணுக்கும் சுனைமான உங்கள் யாயசன் அவர்களுக்கு விளங்காமல் உயரத்தில் இருக்கிறார்கள் நீங்க சிறிய படைப்போம் கண்ணுக்கு விளங்காது நீங்கள் விளங்காமல் உங்களை உடைத்து தகர்த்து அடித்து விட கூடாது வேண்டும் என்று உணராமல் எனவே ஒளிந்து கொள்ளுங்கள் புகழ்ந்து கொள்ள தன்னுடைய இனத்திற்காக குளரை கொடுத்த எதங்குடிய ஒரு சில வார்த்தைகள் தான் அந்த சோராவில் சூறாவும் சூர சிந்தமகையும் மதிக்க சொல்கிறது ஷரா முதலிப்பு நல்வானும் பல வரைட்டிஸ் உள்ள பல்வேறு பட்ட பல்சுவையான பல்லிடம் இல்ல பல்லமான பல்வேறு பட்ட பேருடைய அந்த பாணி ஷராப் இந்த சிறப்பு இந்த பி ஹனி அந்த ஹனி வெளியாகிறது அந்த பேன் குருக்கியிலிருந்து அது முழு மனித சமுதாயத்தின் சகன நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு பொன்னியையும் குரானில் அல்லாஹ் அறித்திருக்கிறார் காலாவை தகர்க்க வந்த யானை படையில யானை சொல்லப்படுகிறது அந்த காவத்துள்ளாவை தகர்க்க வந்த அந்த படையை அடக்கி ஒடக்கி அழிப்பதற்கு அல்வா பாவித்தது யானை விட பிரதமான அனுப்பவில்லை அதை நான் பல்கின்ற உலகத்தில் அழிந்து வந்த இடமான டைனோசர் அனுப்பவில்லை அப்படியான ஒருகட்டை தயாரிக்கவில்லை அங்கு அல்வா அனுப்பினது அங்கு அனுப்பியது கூட்டம் கூட்டமாக வந்த தன்னுடைய பாதுகாப்பதற்கு காபத்தில் பாதுகாப்பின் பங்களிப்பு படை அது படை என்ற வார்த்தையை குருவியோடு இணைக்க முடியுமா என்பது தமிழ் பிறந்த மிதம்பு விளங்கி கொள்கிறேன் கண்ணியமான வருகிறேன் இது குரான் இப்பொழுது இருக்கிறது என்னும் போது மாற்றிக் கொள்கிறேன் வருகிறேன் வாய் பேச முடியாத மிருகங்களுடைய அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் குருபானி பாத சித்தரவதை செய்வது ஹலாம் மாட்டிலே இருபது ஆயிரம் இருபத்தி ஐயாயிரம் பத்தாயிரம் லாபம் செலவழிப்பது இருநூறு முன்னூறு ஐநூறு அதை கொடுக்காமல் புள்ளு போடாமல் கட்டி செய்து வியாபாரத்தை பார்க்கின்ற வியாபாரிகளே நீங்கள் சித்திரவதை செய்து சம்பாதிக்கின்ற பணம் வரக்கட்டிருந்தா அம்மாவை பயந்து கொள்ளுங்கள் கௌரு வாங்க பஞ்சம் என்பது அழிந்து இல்லை மிருகங்களுடைய விட எங்கே பயந்து கொள்ளுங்கள் வாய் பேச முடியாத மிருகங்கள் சாப்படுங்கள் தோட்டத்துக்கு போனார்கள் சொல்கின்ற நிகழ்வுகள் தெரியுமா ஒருத்தகம் வயிறு முதுகோடு ஒட்டி இருக்கிறது தீமல் கத்தி பட்டினியால் ரூபப்பட்டார்கள் எச்சரித்தார்கள் இப்படிப்பட்ட மிருகங்களை பட்டையில் போட்டு காலத்தில் போட்டு சித்திரவதை செய்ய வேண்டாம் பயன்பொள்ளுங்கள் மிருகங்களுக்கு செய்வானோ அல்ல மருமையில் அவரை கடுமையாக கண்டிப்பாக கொடுக்கணும் உதுமையாக கொடுக்கலாம் எதுவும் கொடுக்கலாம் பாவ மருந்த தண்டனைகளை இன்னும் பறவைகளை இலக்காக கொண்டு தாக்கத்தாக வைத்து விளையாட வேண்டாம் யார் அப்படி செய்வாரோட்டும் நமக்கு உரிமை படித்து அவர்கள் எடுப்பதே குரான் அதிர் அஜிம் ஒரு தோட்டத்துக்கு போகிறார்கள் அன்சாரி தோட்டம் ஒகம் ஒன்று இருக்கிறது பக்கத்தில் வளர்கிறது ஒத்தகத்துக்கு ஏதோ அதனுடைய ஓட்டை முழுமுழுத்திக் கொண்டு வெளியாகிறது காது கொடுத்து கேட்கிறார்கள் யாருடைய ஒத்தகம் என்றார்கள் வந்தால் வருவாயிவர் என்னுடைய ஒத்தகம் சொன்னார்கள் இந்த ஒட்டகம் அந்த கண்ணீர் வடித்த ஒட்டகத்தை எதிர்பாராம் பின் கருத்து பதவியை சொல்லி கோபிடுகிறார்கள் இந்த ஒத்தகத்தை நீ கதைப்பாக்குகிறாயாம் பயலாக்குகிறாயாம் சுமக்க முடியாத சுமைகளை எல்லாம் சுமக்கிறாயாம் அல்லா உணர்ச்சி சொந்தமாக பாக்கியமாக தங்க இந்த ஒத்தகத்தில் விடயத்தில் அல்லாவை பயங்குகள் அல்லாவுடைய கண்ணை பயனு எவனுக்கும் பயன்பான் வாகனத்திலே இந்த கால வாகனம் பெரும்பார்கள் வேலை முடிந்தால் கீழே இருக்க வேண்டும் மாற்றுக்களத்தையிலும் கலந்து கொண்டு ரேடியோ கேட்கவும் போன் பார்க்க முடியாது மாட்டுக்களத்தில் இதுதான் உங்களுடைய மிருகங்களை மிருகங்களுடைய உதவுகளை மென்பர்களாக மேடைகளாக பிரசங்கம் செய்கின்ற மேடைகளாக்க வேண்டும் அமர்ந்து ஆறுதலாக சாப்பாடு கொடுப்பு பேச்சில் ஈடுபடுகின்ற கதிரைகளம் நீங்கள் வேலை முடிந்தால் நிலம் இருக்கிறது பூமி இருக்கிறது கீழே இறங்கி உங்களுடைய வேறு வேலைகளை முடியுங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளை மிருகங்களிலே உட்கார்ந்து செய்ய எப்படிப்பட்ட இஸ்லாம் எப்படிப்பட்ட இஸ்லாம் இது நமக்கு தெரியுமா கன்னிய மணலி நிகழ்வுகள் ஏராளம் இப்படி நேரடியாக விடையோ வருகிறது எந்த அளவுக்கு பூ மீதருக்கும் சில இடங்களில் செட் இல்லாமல் ஒரு சில்லறை கடையிலே நூத்தி ஐம்பது ரூபாயுடையுடைய கடற்கள் நூத்தி அறுபது எழுபது ரூபாய் ரூபாய்க்கு போய் சேர வேண்டும் அல்லா சொல்கிறான் உங்களுடைய மிருகங்கள் உங்களை கொண்டு கேட்கிறது உங்களால் போக முடியாத தொலைதூரத்துக்கு இல்லாம சித்திரம் கஷ்டப்பட்டு நீங்கள் கோப வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக கொண்டு போய் கேட்கிறது என்று அல்லா மிருகத்திலே சிறப்பு படி சொல்கிறான் சாப்பிடுவதற்கு முழு மிருகம் அல்ல அமைச்சிருக்கியமாக சொல்கிறான் பானங்கள் பால்களை அறிஞ்சுவதற்கு மிருகங்களை தந்திருக்கிறார் மிருகங்களை வர்ணிக்கிறான் இதனுடைய நீங்கள் செல்லாத இடங்களுக்கு செல்கிறதை கொண்டு போய் கேட்கிறது உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள் அது தெரிவிமா மிருகங்களை போகும்பு சசுமையான கொஞ்சம் நிறுத்துங்கள் ஓய்வு கொடுங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் மிருகங்கள் எப்படி கோவையில் இருந்து ஷட்டிலே பெற்றோக்கில் கொண்டப்படுகிறதோ அது அதனுடைய தேனியை தின்னட்டும் வறஞ்ச காய்ந்த மரம் செடி கொடிகள் இல்லாத பூமிகளை நீங்கள் பிரயாணம் செய்தால் சக்தி சீதாக போங்கள் படித்தி பெறுவதற்கு ஐந்து மாடி ஏற்றுகின்ற வரியில் பத்து மாடு ஏற்றினால் டிரான்ஸ்போர்ட் செலவாயிரம் கைது கிடைக்கும் பிரபிட்டு அப்படியே கைக்கு வரும் என்ற பேராசையிலே ால் நீங்கள் சாதிக்கின்ற பணத்தில் உங்களுக்கு பழக்கத்தை விடீப வியாபாரிகள் சீசன் அல்ல இது ஏப்ரல் சீசன் டிசம்பர் சீசன் போன்று ஒன்றை மூன்று மடங்கு விலை போட்டுகிட்ட சீசன் அல்ல மௌசி விவாதத்துடைய சீசன் வியாபாரத்திலே முப்பதினாயிரம் ரூபா உடைய மாட்டை ஒரு லட்சத்திற்கு விங்குற காலம் அல்ல முப்பது ரூபாய்க்கு விற்றாலும் ஏழாயிரம் லாபம் கிடைக்கும் சரி கோடி போனவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் பரவாயில்லை மும்மடங்கு இருமடங்கு அந்த மிருகங்களுடைய விலையை எப்படியாக இருந்தாலும் வாங்குவார்கள் என்று நினைப்பால் கூட்டுகிறீர்களா பதக்கம் தடையும் பதக்கம் தடையும் இது வியாபாரிகளுக்கு கணித்தலை கேட்க வேண்டும் புத்திமதி அதை முஸ்லீம்களாகவும் இருக்க வேண்டும் இஸ்லாமிய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் செய்கின்றதா கட்டாயமான யாரின் வடிவாஜி பகுதியில் உள்ளவர்களுக்கு ஆனால் சரதான தொழுகையை பாலாக்கிக் கொண்டு அறுத்து உரிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டால் கொடுக்கின்ற சொங்கக்காரரும் அந்த பாவத்திலே பங்கெடுப்பான் முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய வாழ்க்கையுள்ள முஸ்லீம்கள் நான் முடிக்க வேண்டிய நேரம் ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் எடுத்துக் கொள்கிறேன் இந்த ஹதீத்தை ஒழுங்கப்படுத்தி முடிக்கிறேன் இன்னும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் சரியான முறையை உபகாரை அனுக்கு மாற்றம் ஹராம் கட்டும் வேட்டையாடுகிறீர்கள் கொள்கிறீர்கள் அழகாக முறைப்படி சொல்லி உரிய இடத்தில் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு மார்க்கிறதோ அதை அறுத்தால் கூட நீங்கள் நினைத்தபடி நினைத்த இடத்தில் முடியாது அதுக்கின்ற இடத்தில் அறுக்க வேண்டும் அறுக்கின்ற முறையில் அறுக்க வேண்டும் அதுவும் எப்படி அதிர் எப்படி இஸ்லாம் அழுக்கு முன்னால் கத்தியை தேர்த்தி கொண்டு வாருங்கள் அடுத்தது மாடு உள்ளது ஒரே ஒரு கத்தி கத்திவாந்த பஞ்சம் ஒரு மாட்டில் கிடைக்கின்ற நாசத்திலே இருபது முப்பது மடங்கில் ஒன்றுதான் கத்தியின் நிலை கொத்த கத்தியை மாட்டுக்கு முன்னால் தீர்த்துவது சுத்திசாலியுடைய தேர் அல்ல அதற்கு மாதிரி காலை களத்தில் வைத்துக் கொண்டு கத்தியை தேர்த்தி கொண்டிருந்தார் ஒருவர் ஏகத்தை ார்கள்க்கோக உயிர் போக போகிறது அதற்கு முன்னால் கத்தியை சேர்க்கிறாயே உயிரோடு படம் கீட்டாதை முன்னால் என்று யார் செய்கிறார்கள் கண்ணி கிமிகிறது இஸ்லாமி மாற்றமான அறுவைகள் இதற்கு குருபான் கொடுக்கின்றோம் நல்ல காரியங்கள் உதவியாக இருங்கள் தக்குவாவில் உதவியாக இருங்கள் பாவத்தில் உதவியாக இருக்க இப்படி செய்கின்றவர்களுக்கு குருபானை அடைக்கின்ற ஓடலை கொடுங்க வேண்டாம் முடிக்கிறேன் இடத்திலும் நாட்டு கட்டத்தை அகிலேஸ்வரமாவை மதியுங்கள் அகிலங்கை ஜம்மேஸ்வரமாவுடைய கருத்துக்களை சேர்த்து நடங்கள் அகிலமாவுக்கு கட்டப்படாமல் மோதிக்கொண்டு போன நான் வக்காலத்து வாங்கவில்லை நான் சொல்கிறேன் எல்லா சமூகத்துடைய எல்லா இயக்கங்களையும் சேர்ந்த எல்லா துறைகளையும் சேர்ந்த உளமாக்களை வெளியில் சேர்த்ததற்கு இருக்கார்கள் அவர்கள் சொன்னேன் ஆய்வு செய்வதற்கு நமக்கு தனக்கு தேவை அவர்களை விட ஆய்வு நமக்கு தேவை நம்முடைய தூரபாத்தி ஆயிலே பச்சைப்படி இருக்கிறது உள்ளதே ஏழு என்றால் நான் தன் இயந்திரமாவை எழுவது கஷ்டம் எனவே ஒதுவகைவாவுடைய வழிகாட்டல் கூடிய சீக்கிரம் மகளிர் தமிழ் திருவாவுடைய வழிகாட்டல் வெளியாகும் அதை பேடிக் கொள்ளுங்கள் எனவே எல்லாம் என்ன பேசப்பட்ட விடயங்களில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விட்டு ரசித்து விட்டு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கின்ற அடைவதற்கு நம் அனைவர்களுக்கு வந்த தோல்வி செய்வானாக யானை பாவங்களை பண்ணித்தருவதாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை பண்ணித்தருவதாக உஸ்தார் உரையுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக நம்முடைய முஸ்லீம்கள் அணியுடைய பாவங்களை பண்ணித்தருவாயாக ஈமானை தருவாயாக ாம வா உண்மையான துவை தருவாயாக நம்மையானவைக்குவாயாக முஸ்லிம்களுடைய சிரமங்களை அகற்றுவதையாக முஸ்லிம்களுடைய கவலைகளை போக்குவராக முஸ்லிங்களுடைய நெருக்கடிகளை இல்லவதாக்குவாயாக முஸ்லிம்களுடைய தருவதாக எல்லா விதமான எதிர்ப்புகளையும் எதிர்ப்பு அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டால் எமக்கு மன ஆறுதலாக இருக்குமோ அப்படி நடந்து கொள்வாயாக அவர்களுக்கு நீ எதை செய்தால் எங்களுடைய கண் தொழிலமோ அதை நீ அவர்களே செய்திப்பாயாக இஸ்லாந்தை முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக தீமான் வாழ்ந்து கரிமாவுடன் வந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளதாக வாசாவானா